மகிழ்ந்து சிறை அதிகாரிகளை சிறை கோட்டத்தை திறந்து அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்று ஆணையிட்டான் வரி வசூலிப்பவரிடத்தில் மக்களிடம் வரவேண்டிய வரி எவ்வளவாயினும் அதனை வசூலிக்காது விட்டுவிடுங்கள் எனவும் பிறர் கொடுத்த பொருள் எனின் அது பெற்றவர்க்கும் புதையல் எனின் அது எடுத்தவர்க்கும் உரிமை உடையதாகும் என்று யானை பிடரியிலே முரசனை ஏற்று அரசு ஆணையாக அறிவிக்கும்படி செய்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்போதுதான் முறை தவறியதால் அந்த காரணத்தையும் கோருகிறேன் நீ கேட்பாயாக என்று மதுராபதி தெய்வம் கண்ணகியிடம் பணிந்து சொன்னது மதுரை மாநகரம் அழியும் என்று சோதிடத்திலே கூறப்பட்டிருக்கிற செய்தி உனக்கு தெரியுமா என்று சொல்லி அதனை விளக்கமாக கண்ணகிக்கு மதுராவதி தெய்வம் எடுத்து கூறுகிறது இந்த ஆடி திங்களில் திருவுளைவிட பகுதியாக கார்த்திகை விண்மீனின் குறைவுடைய எட்டாம் நாள் அதாவது அஷ்டமி வெள்ளிக்கிழமை என்று ஒளிபொருந்திய நெருப்பு உண்ணுதலாலே புகழ்மிக்க இம்மதுரையோடு அதனை ஆளும் மனனும் கேடுருவான் என்று முன்பே உள்ளது என்பதால் இன்று அந்த நாள் வந்தது உன்னுடைய ஆணையும் வந்தது மதுரையும் எரிந்தது என்று மதுரை எரிந்ததற்குரிய காரணத்தை கண்ணகிக்கு மதுராபதி தெய்வம் எடுத்து கூறியது பின்னர் கண்ணகி ஒருவாறு தெளிந்த நிலையில் இருந்தபோது மதுராவதி தெய்வம் கோவலனுடைய வினையை எடுத்துச் சொன்னது உன்னுடைய கணவன் இந்த பிறவியில் கோவலன் நல்லவனாகவும் நீ உயர்ந்த குடும்பத்திலே பிறந்த பெண்ணாகவும் இருக்கிறீர்கள் என்றாலும் சென்ற பிறவியில் கோவலன் ஒரு தவறு செய்தான் என்பதை நீ அறிய வேண்டும் அதாவது சென்ற பிறவியில் கடனைகள் சூழ்ந்த சிங்கபுரம் என்ற நகரில் பசு என்பவனும் நல்ல வளம்பொருந்திய நாட்டினை கபிலபுரம் என்னும் நகரிலிருந்து குமரன் என்பவனும் அரசாளுகின்ற செல்வத்தை பெற்றிருந்தனர் அப்படி பெற்றிருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் தாயாதி சண்டையில் பொறுவடி பிறந்த பங்காளிகள் ஆவர் அவர் இவரும் ஒருவரோடு ஒருவர் பகை கொண்டிருந்தனர் ஒருவர் நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு யாரும் செல்வதை விரும்புவதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கபிலபுரத்து வாணிகன் சங்கமன் பெரும்பொருள் சம்பாதிக்கும் ஆசையில் தன் மனைவியுடன் சிங்கபுரத்தை அடைந்தான் அங்க சிங்கபுரத்து கடை தெரிவில் புகுந்து தன்னுடைய அணிகன்களை விற்று கொண்டிருந்தான் அப்பொழுது சென்ற பிறபியில் கோவலனாகிய உன்னுடைய கணவன் சங்கமனிடத்திலே பரதன் என்ற பெயரில் பணியில் இருந்தான் அவன் உயிரில் நடத்தி இரக்கமில்லாதவனாக இருந்தான் அத்தகைய உணமுடைய அவன் சங்கமனை பகை நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் என பிடித்து கொண்டு போய் மன்னனிடம் காட்டி கொல்லும்படி செய்தான் கொலைக்களத்தை இறந்தொடிந்த சங்கமனின் மனைவி நீலி செய்தி அறிந்து அவள் மனம் கொதித்து மந்தங்களிலும் வீடுகளிலும் அழுது புலம்பி அறத்தினாள் பதினான்கு நாட்கள் கழித பின்பு தன் கணவனை அவள் அடைந்தாள் அதுபோலவே தன்னுடைய கணவனுக்கு துன்பத்தை செய்வித்த அவனும் அவனுடைய மனைவியும் பதினான்கு நாட்கள் இத்தகைய இத்துன்பத்தை அடைவாராக என்று சாபமிட்டாள் ஆகவே அந்த சாபத்தினாலேயே அந்த நீலியின் சாபத்தினாலேயே நீங்கள் இத்துன்பத்தை அடைந்துள்ளீர்கள் எனவே பதினான்கு நாட்களுக்கு பிறகுதான் நீங்கள் உங்கள் கடமனை அடைய முடியும் என்று மதுராவெய்வம் கண்ணைக்கு எடுத்து கூறியது கோவலன் சென்ற பிறவியில் பரதன் என்ற பெயரில் பசு இந்த அரசனிடத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது சங்கமன் என்ற வணிகனை ஒற்றன் என்று கூறி கொல்வித்த பிறியினாலே அவன் மனைவி நீலியிட்ட சபதம் பதினான்கு நாட்கள் நான் எப்படி துன்பப்பட்டேனோ இதுபோல அவனும் துன்பப்பட வேண்டும் என்று சாபமிட்ட செய்தியும் அதன் விளைவாக கண்ணகி பதினான்கு நாட்கள் கழித்துத்தான் கோவலனை அடைய முடியும் என்றும் மதுராவதி தெய்வம் கண்ணகிக்கு கூறியது இதனை முற்பிறப்பிலே செய்த தீவினையின் பயன் இப்பிறப்பில் வந்து அதனுடைய வினையை செய்யும் என்பது உலகத்து நியதியாக உள்ளது உம்மைவினை வந்து உருத்த காலை செம்மியிலோருக்கு செய்தவம் உதவாது என்று செய்தியை மதுராவதி தெய்வம் கண்ணையினிடத்திலே எடுத்து கூறியது அதனால் கண்ணகி நீ உன் கணவனை இன்று தொடங்கி பதினான்கு நாட்கள் முழுவதும் நீங்கிய பின்னர் வானவர் உருவிலே காண்பாயே அன்றி இந்நில உலகிலே வாழ்கிற மனிதனாக நீ காண முடியாது என்று மதுராபதி தெய்வம் கண்ணகியின் ஊழ்வினியை பற்றி கூறியது அந்த நிலையில் மதுரையில் உள்ள நெருப்பு பற்றிய பகுதி அணையத் தொடங்கியது கண்ணகியும் மனத்தை தேற்றி கொண்டு கால் போன வழியிலே அவள் நடக்க தொடங்கினாள் அந்த வருத்தத்தில் அவளுக்கு மேடு என்றும் பள்ளம் என்றும் கூட தெரியாத வகையிலே அவள் தெற்கு நோக்கி நடக்கின்றாள் அதை இளங்கோவடிகள் சொல்லுவார் கீழ்த்து செய்வாயில் கணவனோடு புகுந்தேன் மேற்று செய்வாயில் வரியேன் பெயர்கன என்று அவலம் நிறைந்த நிலையில் சொல்லுகிறார் நானும் கோவலனும் மதுரையிலிரு மதுரைக்கு வருகிற பொழுது கீழ்த்திசை வாயிலே நாங்கள் இருவரும் ஒன்றாக வந்தோம் வந்து என்னுடைய சிலம்பை விற்று நல்ல பொருளை ஈட்டுவதாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்தோம் ஆனால் விளைவு என்ன ஆயிற்று என் சிலம்பும் போயிற்று என் கணவனும் போனான் நான் இப்பொழுது தனித்து நிற்கிறேன் எனக்கு மதுரையிலே துணை யாரும் இல்லை ஆனால் நான் மட்டும் இப்போது மேற்கு திசை வாயிலே போகிறேனே என்று அவளுடைய அறத்துகின்ற அந்த அவலம் நம் நெஞ்சை உருக்குகிறது கீழ்த்திசை வாயில் கணவனுடன் புகுந்தேன் மேற்கிசை வாயில் வரியேன் என்று அவள் கால்கோன வழி போய்க் கொண்டிருந்தாள் அங்கே ஒரு கொற்றவை கோயில் தென்பட்டது அந்த கொற்றவை கோயிலுக்கு சென்று தன்னிடத்திலே உள்ள பொற்றொடியை உடைத்தாள் என்று சொல்லுகிறார் பொற்றவை வாயில் பொற்றொடி தகர்த்து என்று சொல்கிறார் எனவே கோவலன் கண்ணகிக்கு திருமணத்திற்கு அடையாளமாக அணிய பெற்றது பொற்றொடியாக இருக்குமோ என்று நாம் என்ன செய்கிற செய்தியாக இது அமைந்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் நான் பெற்ற துன்பங்களுக்கு ஒரு முடிவு வந்தது என்று சொல்வது போல அந்த கொத்தவை கோயிலே தன்னுடைய பொற்றொடியினை உடைத்துவிட்டு அந்த குன்றத்திலே ஏறி ஏறத் தொடங்கினாள் முருகக் கடவுள் வீற்றிருக்கிற அந்த நெடுவள் குன்றம் திருச்செங்கோடு என்று இப்போது சொல்லப்படுகிறது அதிலே ஏறியவள் அங்கே உள்ள வேங்கமரைத்தன் கீழ் நின்று அவ்விடத்தே தன்னை கண்ட நீயார் என்று வினவிய குற நான் மிகுந்த தீவனை உடையவன் உடையவள் என்று கூறி அழுது கொண்டே இருந்தாள் அப்பொழுது அங்கு நடந்த ஒரு பெரிய வியப்பான செய்தி என்றால் அங்கு பானுலகத்திலிருந்து தேவர்கள் கோவலனுடன் இறங்கி வந்து கணகி நின்று கொண்டிருக்கும் அக்குன்றத்திலே வந்து பெருமை பொருந்தி அவளை எடுத்து கொண்டு வாடாத சிறப்புடைய கற்பக மலரை அவர் மீது அவள் அவர்கள் மீது பொழிந்து அந்த கண்ணியையும் அழைத்து கொண்டு கோவலன் வானூர்தியில் விண்ணுலகம் சென்றான் என்று கட்டுரைக் காதையை இளங்கோவடிகள் நிறைவு செய்கின்றார் இதுவரையிலும் சிலப்பதிகாரத்தின் நாயகர்களாக விளங்கிய கோவலன் கண்ணகி மாதவி பற்றிய செய்திகளெல்லாம் ஏறத்தாழ எல்லாம் நிறைவுக்கு வந்தன என்று சொல்லலாம் என்றாலும் அந்த சிலம்பிருக்கிறதே நாம் மீண்டும் ஒரு சிந்திக்க வேண்டும் ளங்கோவடிகள் சிலம்பை கூறும்போது சூழ்வினை சிலம்பு என்றும் சித்திர சிலம்பு என்றும் தீவினை சிலம்பு என்றும் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார் ஆக இந்த காப்பியத்திற்கு தலைவனாக கோவலன் இருந்தாலும் தலைவியாக கண்ணகி இருந்தாலும் உடன் வந்த தலைவி என்று கருதத்தக்க மாதவி இருந்தாலும் கூட சிலப்பதிகாரத்திற்கு தலைமை பாத்திரமாக விளங்குவது சிலம்புதான் என்பதை இளங்கோவடிகள் பல இடங்களிலே தன்னுடைய சொற்களினாலே விளக்கியிருக்கிறார் தீவினை சிலம்பு என்ன தீவினை சிலம்பு என்ன தீவினையை அது செய்தது என்ன செய்யவில்லை அது காலிலே இருக்க வேண்டிய சிலம்பு கையிலே வந்த பிறகுதான் சிலம்பினுடைய ஆட்டம் மிகுதியாக இதிலே இடம்பெறுகிறது அதை சொல்லுகிற சூழ்வினை சிலம்பு என்று சொல்லுகிறார் தீவினை சிலம்பு என்று சொன்ன இளங்கோவடிகள் சிலம்பை சூழ்வினை சிலம்பு என்று சொல்லுகிறார் ஓவலன் கொள்ள நடத்திலே எடுத்து காட்டுகிற அது சித்திர இருக்கிறது எனவே சிலம்பு பல நிலைகளிலே பல அடைமொழிகளை தாங்கி வருகிறது என்றாலும் அதிலே குறிப்பிடத்தக்க அடைமொழி வினை என்பதுதான் செய்வினை சிலம்பு என்று சொல்கிறார் இப்போது சொல்லுவார்கள் அவருக்கு அவர் செய்வினை செய்துவிட்டார் என்று சொல்வார்கள் அதுபோல கண்ணகியினுடைய சிலம்பை செய்வினை சிலம்பு என்று சொல்லுகிறார் அது சூழ்வினை சிலம்பு என்றும் சொல்லுகிறார் எனவே சிலம்பை சுற்றி வரக்கூடிய செயல்களெல்லாம் கொலை இறப்பிலே முடிகிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி ஆகும் சிலம்பு எப்பொழுது கோவலன் கையில் வந்ததோ அது அவனுக்கே முடிவுக்கு காரணமாகி விடுகிறது அது எப்போது பாண்டியன் கைக்கு வந்ததோ அப்போது அவனுடைய வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து விடுகிறது அதனை ஒட்டி வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து நிற்கவில்லை அந்த சிலம்பு மதுரையே எரிக்கிறது வரக்கூடிய காதைகளிலே நாம் பார்க்கப் போகிறோம் அந்த சிலம்பு பல உயிரை பறிக்கின்ற சிலம்பாக அது மாறியிருப்பது வேதனைக்குரிய செய்தியாகும் என்ற நல்லாள் காலிலே அணிந்திருந்த வரையிலும் அந்த சிலம்பு கண்ணைக்கு பெருமையை தேடித்தரக்கூடியதாக இருந்தது அது எப்போது கோவலன் கையிலே வந்ததோ அதற்கு பிறகு அந்த சிலம்பால ஏற்பட்ட விளைவுகளை நாம் இனி அடுத்து வரக்கூடிய வஞ்சிக் காண்டத்திலே பார்க்கப் போகிறோம் வஞ்சிக் காண்டத்தில் இந்த சிலம்பினுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தது என்பதை நாம் போக போக தெரிந்து கொள்வோம் போது வஞ்சிகாண்டத்தில் குன்றக்குறவை என்பதுதான் அது இருபத்தி நான்காவது இருக்கிறது இந்த குன்றக்குறவையில் குன்றிலே இருக்கின்ற குரவர்களெல்லாம் கூடி ஆடி மகிழ்கின்ற அந்த குறவையை இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் அந்த குன்றக்குறவர்கள் தங்களுடைய மலையில் ஒரு பெண் அதாவது ஒருமுறை இழந்த பெண் வந்து நிற்பதை பார்த்து வியப்படைகிறார்கள் கண்ணகி கோபம் கொள்ளாது தான் அடைந்த அந்த நிலையின் காரணத்தை எடுத்து அந்த புறவர்களுக்கு சொல்லுகிறார் மனம் மனம் நிறைந்த மதுரை மாநகருடன் பாண்டியன் நெடுஞ்சழியனும் கெட்டழியுமாறு தீவினை வந்து உறுத்தியது அப்போது என் கணவனையும் நான் அங்கே பறிகொடுத்தேன் தீவினை நிறைந்தோடு குந்திலே வந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறாள் குடியினர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்ணகியை அவள் கணவன் கோவலனோடு தேவர்கள் வானுலகம் அழைத்து சென்றனர் அதனால் மேலும் ஆச்சரியமடைந்து இவள் போந்த ஒரு தெய்வம் நம் குலத்திற்கு இதுவரை இல்லை இனிமேல் கண்ணகியை நாம் தெய்வமாக வழிபட வேண்டும் என்று அழைத்தனர் சிறுகுடியில் பிறந்தவர்களே இவளை தெய்வமாக கொள்ளுங்கள் வெள்ளியை உருக்கி வார்த்தாற் போல நிறம் கொண்ட குன்றமாகிய நமது மலைச்சாரலிலே மனம் நிறைந்த பூங்கொம்பு கும்ப பூங்கொம்புகளை உடைய வேங்கை மரத்து நிழலின் கீழே இவளுக்கு ஒரு கோயில் அமைத்து தெய்வமாக வழிபடுங்கள் என்று குன்றக்குறவர்கள் தெய்வமாக கொண்ட ஒரு முலையினை இழந்த கண்ணகிக்கு இம்மலையானது போற்றுதலை செய்யுங்கள் பல வகையான மலர்களை அவள் மீது தூவுங்கள் என்று அவர்கள் குன்றோப்புறவை ஆடி தங்களுடைய அந்த பக்தி உணர்வை கண்ணகியின்பால் அவர்கள் பொழிந்தனர் அந்த குன்றோப்புறவை நிகழ்ச்சிகளை நாம் பாடி ஆடி நம் நம்முடைய தெய்வத்தை நாம் இனி போற்றி வணங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர் இனி அடுத்த போல் இந்த குன்ற குன்றத்திலே தெய்வமாக கொண்ட கண்ணகியை எவ்வாறு சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து சிலை செய்து எப்படி அவளை வணங்கச் செய்தான் என்பதை அடுத்து வரக்கூடிய காட்சி பார்க்கிறோம் அதாவது மலைவளம் காண்பதற்காக அழைத்துக் கொண்டு பெரும் சேனையுடன் அந்த குண்ட குரவர்கள் இருக்கின்ற மலைப்பகுதிக்கு வெம்மை தனிப்பதற்காக அங்கே வந்து சேருகின்றான் அங்கு வந்தவுடன் வர்கள் அந்த மலையிலே உள்ளனுக்கு காணிக்கையாக கொடுக்க கொண்டு வந்திருந்தனர் மலை விடுபொருள் எல்லாம் அரசனுக்கு வழங்குவதற்காக வந்திருந்தனர் அந்த அதிக கலங்களை சுமந்து வந்த குன்ற புறவர்கள் அரசனுக்கு காணிக்கையாக அந்த பொருள்களை கொடுத்தனர் அப்பொழுது குன்றக்குறவர்கள் தங்களுடைய அரசனை வணங்கி இன்று நாம் ஒரு அதிசயமான காட்சியை கண்டோம் என்று நாங்கள் ஏழு பிறப்பிற்கும் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் அரச நீதி வாழ்க என்று காலையில் காட்டகத்து வேங்கை மரத்தடியின் கீழே ஒரு பெண் ஒரு முலையினை இழந்தவளாய் பெருந்துயர் அடைந்திருந்தாள் பின்பு தேவர்கள் துதிக்க தன் கணவனோடு வானுலகம் அடைந்தாள் அவள் என் நாட்டாளோ யார்களோ எங்களுக்கு தெரியாது இந்த நாட்டைச் சேர்ந்தவள் இல்லை என்றாலும் அவள் ஒரு தெய்வத்தன்மை பொருந்தியவள் என்று அரசனை வாழ்த்தி அந்த செய்தியை சொன்னார்கள் கேட்ட சேரன் செங்குட்டுவனுக்கு உள்ள வியப்பு மிகுதியாக இருந்தது அதனை கண்ணுற்ற சாத்தனார் அவன் கூட இருந்தார் நாம் பார்த்த சாத்தனாரும் இளங்கோவடிகளும் பேசிய செய்தியை நான் இங்கே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அதாவது பதிகம் இளங்கோவடிகள் எழுதவில்லை என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய துணிவு என்றாலும் அதிலே சீத்தலை சாத்தனார் வருகிறார் அவருடன் இளங்கோவடிகளும் இருந்ததாக அந்த பதிகம் கூறுகிறது அந்த பதிகத்தின்படி சேரநாட்டு இளவல் இளங்கோவடிகள் என்றும் சேரன் செங்குட்டுவன் தம்பி இளங்கோ என்றும் ஒரு கணிப்போன் அவனை பார்த்து உனக்கு அரசாலும் தகுதி இருக்கிறது உன் அண்ணனுக்கு சேர நாடு ஆட்சிக்கு வராது என்று கூறியதை கேட்டு தன் அண்ணனுக்குரிய நாட்டை தான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று அப்பொழுதே இளங்கோ துறவியானார் என்று அங்கே குறிப்பு வருகிறது இந்த செய்தி பொருத்தம் என்பதை நாம் வருகின்ற காதைகளிலே பார்க்க இருக்கிறோம் இங்கே சாத்தனார் கோவலன் கண்ணகி வரலாற்றை சொல்லி அதாவது கண்ணகி பாண்டியனிடத்திலே வழக்குரைத்து பாண்டியன் தன் தவறை உணர்ந்து உயிர் விட்டதையும் அதனை பார்த்த பாண்டிமாதேவி அரசன் மயங்கி விழுந்தானோ என்று அவன் காலடியை தொழுகிற போது அவன் இறந்த செய்தியையும் தீவினை சிலம்பு காரணமாக ஆய் ஜோடி அறிவை கணவர்க்கு உற்றதும் வலம்படுதானே மன்னர் முன்னர் சிலம்படு சென்ற செவிடை விளக்கும் செஞ்சிலம்பு எரிந்து தேவி முன்னர் வஞ்சனம் சாத்திய மாபெரும் பத்தினி அதிக அவள் தான் கண்ணகி தீவினை சிலம்பு காரணமாக பாண்டியனும் பாண்டிமாதேவியும் இறந்தொழிந்தார்கள் அதற்கு பிறகு கண்ணகி திரும்ப தன்னுடைய நாட்டிற்கு சோழ நாட்டிற்கு செல்ல விரும்பாமல் உன்னுடைய நாட்டிற்கு வந்து இந்த கொடுமையை சொல்லி வருந்து சென்றான் இளங்கோவடிகளுடைய காலத்திலே வாழ்ந்தவர் என்றால் இளங்கோவை பற்றி சேரன் செங்குட்டு ஒரு இடத்திலே சொல்லி இருக்க வேண்டும் உன்னுடைய தம்பிதான் அப்பா இந்த கண்ணகி வரலாற்றை சிலப்பதிகாரம் என்ற நூலாக எழுதுகிறான் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படி அவர் சொல்லவில்லை என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் இதனை கேட்ட சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய மனத்திலே தோன்றிய ஒரு எண்ணத்தை சொல்லுகிறான் ஒரு நாட்டை ஆடுகிற அரசனுக்கு எவ்வளவு துன்பங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை சொல்லுகிறான் நாட்டை ஆடுவது என்பது அவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய செய்தி அல்ல எம்போன்ற அரசர்கள் அரச நீதியில் சென்று செவியனை அடையும் முன்பே அங்கே உடம்பில் இருந்து உயிரை விட்ட பாண்டியன் நெடுஞ்சொழியன் விளைந்த போலை நிமித்தி விட்டான் அது மட்டுமல்ல எம் போன்ற அரசர்க்கு நீதியிலிருந்து வலுவதால் உண்டான பழி சொல் வர்சத்தை ஏற்படுத்தும்னால ஆட்சி பொறுப்பில இருப்பது அவ்வளவு மகிழ்ச்சி மழை பெய்யாவிட்டாலும் யாதேனும் வருத்தப்படும் அதனாலே குடிகள் அறத்துடன் வாழ்வதற்கு இடையூறாக இருக்கும் செங்கோலுக்கு அஞ்சியும் மக்கள் கூட்டத்தை பாதுகாக்கும் நல்ல அரச குடியில பிறத்தல் என்பது துன்பமே அன்றி து என்று அந்த ஆட்சியனுடைய வருத்த உணர்ந்து சேரன் செங்குட்டுவன் ஆட்சி பொறுப்பினுடைய அந்த கடுமையை சொல்லுகிறான் இதற்கு அடுத்து சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய மனைவியினிடத்திலே ஒரு வினாவை எழுப்புகிறான் மனைவி வேண் கேட்கிறான் கோபெருந்தோடு சேர நாட்டுக்கு வந்த கணகியை காட்டிலும் சிறப்பினை உடையவர் யார் என்று கூறுக என்று தன்னுடைய மனைவியை வேண்மாளை கேட்கின்றான் சேரன் சிங் உட்டுவன் பாண்டியன் இறந்தபோது தானும் தன் உயிர் நீத்த அரசமாதேவிட்டும் அதை விட்டு நமது அகண்ட நாட்டிற்கு வந்தடைந்த இப்பத்தினி கடவுளையே நாம் போர்த்தி வழிபடுதல் வேண்டும் என்று மறுமொழி கூறுகின்றாள் அதனை கேட்ட சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய மனைவியின் சொல்லை சிறமேற்கொண்டு அவளுக்கு ஒரு பெரிய கடவுள் சிலையினை வடித்து கோயில் எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறான் எடுத்து வருவதற்கு புதிய மலை அன்றியும் தலையிலே சுமந்து கொண்டிருக்கின்ற இமயத்திலிருந்து கல்லை எடுத்து வர வேண்டும் கல்லை எடுத்து வந்து அதனை செப்பம் செய்து சிற்பியிடத்திலே அதை வடிவமாக்கி அவளுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் அந்த சிலையை கங்கையிலே நீராட்டி வழிபாடு செய்து சேர நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறான் அவ்வாறு முடிவு செய்து உடனடியாக தன்னுடைய படைத்தலைவனை அழைத்து இந்த வடபுலத்திற்கு செல்வதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய் கங்கையை கடப்பதற்கு கங்கை நாட்டை ஆடுகிற மன்னெல்லாம் ஆணையிடுகின்றான் போதை என்ற அவனுடைய அவனுடைய அமைச்சன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா உன் போன்ற அரசர் பகைத்துக் கொண்டு போர்க்களத்தை போரிட்ட போது தந்து தோற்று பரவியது கலிங்கர், வங்காளர் கங்கர் பல பெயரி உடைய வட ஆரியரோடு வந்து தமிழ்ப்படை உடன் கலந்த அந்த நாளில் சேரன் செங்குத்தவனாகிய நீ ஆடிய அந்த போர் வெற்றி இன்னும் அகலவில்லை ஆகவே கங்கையாற்றை கடந்து நீ வருகிறாய் என்றால் ஆரிய மன்னர்கள் உன்னை எதிர்த்து வெல்வதற்கு இல்லை அதனாலே நீ வடநாட்டிற்கு அந்த கல்லினை இமயமலையிலிருந்து எடுத்து வருவதற்கு நான் இப்பொழுதே அது வடதுசியில் உள்ள மன்னருக்கு எல்லாம் தென் தமிழ்நாட்டு செழுமையுடைய மில் கயல் புலி ஆகிய இலட்சணையை விட்டு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறான் எனவே சேரன் செங்குட்டுவன் வடநாட்டிற்கு செல்வது என்று முடிவு செய்து அதனை வடநாட்டு மன்னர்கள் அறியுமாறு முன்கூட்டுவே முன்கூட்டியே தெரிவிப்பது இங்கே நோக்கத்தக்கது நீங்கள் உங்களுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் திரை கொடுத்து நீங்கள் என்னுடைய நட்பை பெறலாம் இல்லை என்றால் நான் உங்களோடு போரிட்டு வெல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி அரை பறை அணிந்தான் அதாவது பறை ஒளி இழுத்தி அவர்கள் அறியுமாறு செய்தான் சேலன் சென்முட்டைய பெரும் புகழ் ஆட்சி சிறப்பு அவனுடைய பெரிய படை இவற்றை படவளத்து மன்னர்கள் எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையான செய்தியாகும் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து கேட்டு வருகிற நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது கோவலன் கண்ணகி மாதவி பற்றிய செய்திகளெல்லாம் நமக்கு மதுரை காண்டத்தோடு நிறைவு பெறுகிறது என்றாலும் அதனுடைய தொடர்ச்சியாக கோவலன் கண்ணகி மாதவி வயந்தமாலை முதலிய முதலீளை பற்றிய முடிவான செய்திகளை இளங்கோவடிகள் வஞ்சிக் காண்டத்தில் தான் நிறைவு செய்கிறார் மேலும் கண்ணகியை தெய்வமாக்க வேண்டும் என்ற குறிக்கோளினை நிறைவேற்றுகிற பகுதியாகவும் வஞ்சிக் காண்டம் விளங்குகிறது வஞ்சிக் காண்டத்தில் தான் போர் பற்றிய செய்தி வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது சோழர்களும் பாண்டியர்களும் போரடுத்த செய்தியை நாம் பார்க்கவில்லை ஆனால் சேரன் செங்குட்டுவன் தமிழை காப்பதற்காக தமிழ் மொழியை இகழ்ந்தவர்களை தண்டிப்பதற்காகத்தான் வடநாட்டிற்கு நான் செல்கிறேனே தவிர கண்ணகைக்கு கல்லெடுப்பது என்பது ஒரு பொருடல்ல என்று நூற்று வருகன்னுக்கு சொன்னதாக நாம் பார்க்க ஆகவே இந்த காதையில் நீங்கள் பெரும்பகுதியும் போர் பற்றியும் போர் வெற்றி பற்றியும் வடபலத்த அரசுடைய திறமையின்மை பற்றியும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் சிலப்பதிகாரத்தின் மிகச்சிறந்த பகுதி வஞ்சிக்காண்டம் இதில் தான் தமிழகம் வீரம் பேசப்படுகிறது மற்ற இரண்டு பகுதிகளிலும் மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறையையும் நாம் பார்த்தோம் இப்பொழுது ஒரு அரசனை பற்றிய முழுமையான செய்தி இந்த வஞ்சிக்காண்டத்தில் தான் வருகிறது இப்பொழுது நீலகிரி மலையிலே சேரன் செங்குட்டுவன் பாடி வீடு அமைத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது சஞ்சயன் என்பவன் நூற்று ஒரு கண்ணருடைய பணியால் அவன் நூற்று ஒரு கன்னரின் திரைப்பொருள்களை கொண்டு வந்து சேரன் செங்குட்டு ஒரு இடத்திலே கொடுக்க இருக்கிறான் அந்த சஞ்சயன் என்பவன் கொண்டு வந்த பொருள்களை பற்றி இப்போது நாம் பார்க்கிறோம் நாடக மகளிர் நூறு பேர் குயிலுவ கருவி இசைப்போர் இருநூத்தி எட்டு பேர் தொன்னூற்று வகை சமய சாத்திரத்துறைகளை நன்கு கற்று தெளிந்த நகைச்சுவையாளர்கள் வேளம்பர் நூறு பேர் தாமரை மொட்டு போன்ற உறுப்புக்குலரும் கூடிய நூறு நடிக தேர்கள் மிக மதம் கொண்ட யானைகள் ஐநூறு கொய்து மடம் செய்யப்பட்ட குதிரைகள் பத்தாயிரம் வடநாட்டில் மட்டும் தோன்றுகின்ற வளமான சரக்குகளின் அளவு பெயர் முதலீடு குறிக்கப்பட்ட மூட்டைகளை கொண்ட வண்டிகள் இருபதாயிரம் ஆகிய இவற்றோடு சஞ்சயன் என்ற தூதுவன் நூற்றுவரு கன்னரிடமிருந்து சேரன் செங்குட்டுவனுக்கு திரையாக இவற்றை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறான் இந்த திரைகளையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு சஞ்சயன் சேரன் செங்குட்டுவனிடத்திலே சொல்லுகிறான் நூற்றுவரு உங்களிடத்திலே கூறுமாறு பணித்த செய்தியை அழ்கூர்ந்து கேட்டருள்க வடல் திசையை நோக்கி சேர மன்னன் செல்வது பத்தினி தெய்வத்திற்கு சிலை செய்வதற்கு ஒரு கல் எடுத்து வர வேண்டும் என்ற காரணமாக இருக்குமானால் அதனை நாங்களே செய்து கல்லை அடி கல்லை கொண்டு வந்து அதனை கங்கையாற்றிலே நீராட்டி சேர நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என்று உங்களிடத்திலே அறிவிக்குமாறு கூறினார்கள் என்று சஞ்சயன் கூற அப்பொழுது சேரன் செங்குட்டுவன் நட்பு வேறு நான் இப்போது படையெடுத்து வருகிற ஒரு தன்மை வேறு என்பதை விளக்கி சொல்லுகிறான் சேரன் செங்குட்டுவன் வடநாட்டிற்கு சென்று கண்ணகிக்கு கல் எடுத்து வருவது குறிக்கோளாக இருந்தாலும் வடநாட்டு அரசர்கள் கனகபிசேயர்கள் விருந்தினரோடு கூடி தமிழை இகழ்ந்து சொன்னார்கள் என்ற செய்தி சேரன் செங்குட்டுவன் காதில விழுந்தது அவனுக்கு மிக வருத்தம் ஏற்பட்டது எனவே அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதையும் நோக்கமாக கொண்டு வட நாட்டுக்கு போரெடுத்து செல்கிறான் அப்படி புறப்படுவதற்கு முன்னர் சோதிட நூலுக்குரிய ஐந்து உறுப்புகளின் இலக்கணத்தையும் நன்கு சோதிடன் எழுந்து நின்று இந்த பெரிய நில உலகில் வாழும் மன்னரெல்லாம் திருமகள் விற்றிருக்கும் சென்னாமரையை ஒத்தனின் சேவடிகளை பணிதற்குரிய நல்ல நேரம் இவ்வேளையாகும் ஆதலால் நீ குறித்த அவ்வடதிசை பகுதி நோக்கிய போருக்கு உடன் எழுவாயாக என்று கணிப்பன் கூறுகின்றான் தன்னை விட்டு நீங்காத வெற்றி பொருந்திய சேரன் செங்குட்டுவன் அச்சோதிடனு சொல்லை கேட்டதும் படைத்தலைவர்களை பார்த்து ஆணையிடுகிறான் நீங்கள் வெற்றி வாழையும் வடதீச நோக்கி புறப்படுவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறான் அதனை ஏற்றுக்கொண்ட அந்த படை வீரர்கள் தலைவன் சிறப்பு பெற்ற பட்டத்து யானையின் பிடரி மேல் வீர மலர் மாலை சூட்டிய வெண்கொற்ற கொடையையும் ஏற்றி வைத்து அரண்மனையின் வெளியே உள்ள கொற்றவை கோயிலில் அதனை கொண்டு போய் சேர்த்தனர் எனவே அரசன் ஓருக்கு புறப்படுவதற்கு முன்னால் தெய்வத்தை வணங்கி செல்கிற மரபை சிலப்பதிகாரம் கூறுகிறது அவனுடைய நாற்பெரும் படை தலைவர்களுக்கும் தான் உடனிருந்து அத்தனை மக்களுக்கும் பெருஞ்சோர் அடித்தான் என்று இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார் இந்த போர் தொடங்குவதற்கு முன்னாலே அரசன் அந்த வெற்றி பொருந்திய பட்டத்து ஏறி அமர்ந்தார் அப்படி அவன் புறப்படுவதை அந்த நாட்டிலே உள்ள நாடகம் அடந்தையர் நாட்டு மக்கள் இவர்களெல்லாம் வா அனுப்புகிறார்கள்ிருந்து புறப்பட்டி என்னும்லையிலேயிலே போய் சேர்ந்தது அங்கே தங்கி பிறகு அவன் புறப்படுகிறான் நீலகிரி மலையில் செங்குட்டுவனை முனிவர்கள் பார்க்கின்றார்கள் எங்கே வானத்திலிருந்து இறங்கிய முனிவர்கள் அவனை பார்த்து அந்த அவனுடையலியை கேட்டு இவ்வுலகத்தை ஆளும் இந்த செல்வ செழிப்புடைய சேரனை அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாழ்த்தினர் அப்படி அம்முனிவர்கள் எழுந்தருளியதை கேண்ட செங்குட்டுவன் தனது இருக்கையில் இருந்து எழுந்து அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வணங்கி நின்றான் அவர்கள் முனிவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் இமயமையிலிருந்து இப்போது பொதுமலைக்கு செல்லுகின்றோம் நீயோ உயர்ந்த பெரிய இமயத்திற்கு செல்லும் கருத்தோடு உள்ளாய் அங்கே உணர்வதற்கு வருகின்றனர் பெருநிலம் ஆளும் வேந்தே நீ அங்கு சென்றால் அந்த போர் நடைபெறுகிற போது அங்கே இருக்கின்ற அங்கணர்களுக்கு தீங்கு ஏதும் ஏறாதபடி காத்திருக்க வேண்டும் இதான் நாங்கள் உனக்கு சொல்ல கருதியது என்று அவனை வாழ்த்தி அவர்கள் விடைபெற்று எனவே சேரன் செங்குட்டுவன் படைக்காலத்தில் வீரர்களை கொண்டு வெற்றி பெற்றாலும் அங்கே துறவிகளையும் அந்தனர்களையும் எந்த கொடுமையும் செய்யாமல் அவர்களை வரிதே விட்டு நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று இந்த முனிவர்கள் கேட்டுக் அதனை சேரன் சுங்குட்டுவனும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய படை நடத்தி செல்ல அடுத்த ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான் இந்த நேரத்தில் அவனை பாராட்டக்கூடிய பல சிறப்புள்ள ஓவர்கள் செங்குட்டுவனை தொழு நின்று போர்தொழிலை வெற்றியுடன் முடித்து வீரவாளினை ஏந்திய வேந்தன் நீடு வாழ்க என்று வாழ்த்தினர் அஞ்சிக் காண்டத்தில் காட்சி காதையில் சேரன் செங்கோட்டுவன் வடநாட்டுக்கு செல் செல்வதாக இமயத்திலிருந்து கண்ணீசலை செய்வதற்கு கல்லெடுத்து வர அங்கு வருவதாக முரசு அறிவிக்குமாறு கூறுகின்றான் அதை கேட்ட வில்லவன் கோதை என்ற அவனுடைய அமைச்சன் நம்முடைய நாட்டிலேயே வெளிநாட்டு ஒத்தர்கள் எல்லாம் மறைவாக இருக்கிறார்கள் ஆகவே நாம் பரையறைந்தாலே அவர்கள் அந்த செய்தியை அங்கே தங்கள் நாட்டிலே தெரிவித்து விடுவார்கள் என்று அமைச்சர்களில் ஒருவனான அடும்பில் கூறினான் அகன்ற பெரிய எமயத்திலே கற்பு கடல் கடவுளாகிய ஒரு கல்லினை கொண்டு மீழ்வான் எம் காவலன் ஆக ஆதலின் வடதிசை மருங்கின் மன்னர்கள் எல்லோரும் அவனுக்கு ஏற்றுக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் இமயத்தே வில் கொடி பொறித்த நிறைந்த எம்முடைய அரசனை பணிந்து வாழுங்கள் அவற்றை நீங்கள் விரும்பினராயின் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இருக்க முடியும் இல்லையென்றால் துறைவினை மேற்கொண்டு தப்பி வாழுங்கள் ஆகவே வலிமையான பட்டத்து யானையின் தலையின் மேல் பறையை ஏற்றி அழகிய வஞ்சிமாநகரின் முழுவதும் கேட்குமாறு ஒலித்தார்கள் என்ற செய்தி காட்சி காதையிலே நாம் பார்த்தோம் இனி அடுத்து கால்கோட்காதை செங்குட்டுவன் கூறுகின்றான் இமயமலையிலிருந்து வந்த துறவோர் எமக்கு இங்கே கூறிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் ஆரிய அரசர்கள் வாய் காவாது தமிழை படித்து சொன்ன சொற்களை நீங்களும் கேட்டீர்கள் அது நம்மிடத்தே நிலைத்து நிற்கும் ஒரு சொல்லாகிவிடின் எம்போன்ற பெருவேந்தர்களுக்கு அவ்வாறு அந்த சொற்கள் எழுச்சி எழுச்சியை தருவதாகும் ஆகவே வடதிக்கண் வாழ்கின்ற அம்மன்னின் முடித்தலை மேல் பத்தினி கடவுளுக்கு படிமம் அமைப்பதற்கு ஒரு கல்லினை ஏற்றிக்கொண்டு வருவமே அல்லாது வரிதே என் வாழ் விழாது என்று கூறினான் நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய செய்தி ஒன்று நம்முடைய தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்கள் போரிட்ட செய்தியை ஒருவருக்கொருவர் போரிட்ட செய்தியை நாம் புரோனா பார்க்கிறோம் ஆனால் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் சோழ அரசன் போர் செய்ததை பற்றியோ வஞ்சி காண்டத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன் போர் செய்ததை பற்றியோ சொல்லாத இளங்கோவடிகள் வஞ்சிக் காண்டத்தில் சேரன் செங்குட்டுவன் சேர பாண்டிய சோழ பாண்டியரோடு போர் செய்யவில்லை வடநாட்டிலே போர் செய்து வெற்றி பெற்ற செய்தியை விரிவாக சொல்ல தொடங்குகிறார் அதாவது சேர அரசன் அந்த காலத்தில் அதாவது கிபி இரண்டில் சோழரையும் விட பாண்டியரையும் விட வலிமை வாய்ந்தவனாக இருந்திருக்கிறான் என்று நமக்கு தெரிகிறது எனவே அவன் சோழன பாண்டியரை இதிலே சேர்க்கவில்லை தமிழை படித்து சொன்னார்கள் வடநாட்டிலே என்று சொன்ன செய்தி அதிகம் மனதை உறுத்தியது சேரனுக்கு மட்டுமே தவிர பாண்டியனும் சோழனும் அது பற்றி எதுவும் நினைத்ததாக இளங்கோவடிகள் சொல்லவில்லை ஆகவே இது இந்த போரானது வடநாட்டு அரசர்களுடைய வாய்கொழுப்பை அடக்குவதற்காக சேரன் செங்குட்டுவன் வடநாட்டின் மீது படையெடுத்து செல்வது அத்தோடு கண்ணிகைக்கு இமயமறையிலிருந்து கல் கொண்டு வந்து அதை சிற்பமாக்கி அவளுக்கு கோயில் எடுப்பது என்ற குறிக்கோடி சேரன் செங்குட்டுவன் தெரிவிப்பதிலிருந்து அவனுக்கு தமிழின் பாலும் தமிழ் மக்களின் பாலும் அவனுடைய ஆர்வத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சஞ்சயன் கூறிய மறுமொழிக்கு சேரன் செங்குட்டுவன் மறுமொழியாக சொன்ன கருத்துக்களை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் வடநாட்டிற்கு நான் படையெடுத்து செல்வது இமயத்திலிருந்து வெறும் கல்லை கொண்டு வருவதற்கு அல்ல அங்கே காவானாவின் கனகவிசையர் விருந்தின் மன்னர் தம்முடும் கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலர் ஆகவே கூற்றம் கொண்டு இச்சேனை செல்வது என்பதை நூற்று ஒரு கண்ணருக்கு சொல்க என்று சொல்கிறான் வடநாட்டில் உள்ள கனக விசையர் என்பவர்கள் தங்கள் விருந்தினர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது தமிழரை தமிழையும் குறையாக பேசினார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தது எனவே அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காகத்தான் நான் வடநாட்டிற்கு படையெடுத்து செல்கிறேனே தவிர வெறும் கல்லிற்காக இமயத்திற்கு செல்லவில்லை என்று அவர்களுக்கு நீ கூறுவாயாக என்று சேரன் செங்குட்டுவன் சஞ்சயனிடத்திலே சொல்லி அனுப்புகிறான் அங்கே நாங்கள் வரும்போது எங்கள் படையினர் செல்வதற்கு வேண்டிய ஓடங்களை கங்கை கரையிலே தயார் நிலையிலே வைத்திருக்கும்படி சஞ்சயனிடத்திலே சேரன் செங்குட்டுவன் ஆணையிடுகிறான் அதை கேட்ட செஞ்சயன் அந்த கருத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து விடைபெற்று செல்கிறான் சேரன் செங்குட்டுவனுடைய அந்த பெரிய படை செல்வதற்குரிய எல்லா வகையிலும் பொருத்தமான படகுகளை ஏற்பாடு செய்து அவன் பகைப்புலத்திற்கு செல்வதற்கு நூற்றுவர் கண்ணர் இருந்தனர் அந்த படை வடநாட்டிற்கு சென்ற சென்றவுடன் என்ன நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும் நூற்றுவர் கண்ணர் உதவியினால் சேரன் செங்குட்டுவன் தம் பெரும் படைகளை அந்த படைகளின் மூலமாக வடகரைக்கு கொண்டு சென்றான் சென்ற பிறகு இதனை அறிந்த வடபுலத்த அரசர்கள் சேரன் செங்குட்டுவனுடைய அந்த போர்த்திறமையை அறியாது அவர்கள் ஒன்று கூடி அவனை எதிர்ப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அவர்கள் யார் தெரியுமா உத்தரன் விசித்திரன் உருத்திரன் வைரவன் சித்திரன் சிங்கன் தனுத்தரன் சிவேதன் இவர்களோடு கனகவிசையர் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தென்னகத்து தமிழரின் போராட்டத்தை நாங்கள் பார்ப்போம் என்று எண்ணம் கொண்டு கனகவிசையரை துணையாக வைத்துக்கொண்டு நாற்பெரும் படைவுடன் தம்முள் ஒத்து செங்குத்தூரனுடன் போர் செய்ய வந்தார்கள் செங்குத்தூன் பகைவர்கள் பகைவருடன் போர் செய்கின்ற அந்த காட்சியை இதை இதேடி வேட்டைக்கு புறப்பட்ட சிங்கம் தன் எதிரே வரக்கூடிய யானைகளின் பெருங்கூட்டத்தை கண்டதும் மனம் மகிழ்ந்து அவத்தின் மீது பாய்ந்தது போல புத்திரன் விசித்திரன் முதலிய மன்னர்கள் கொண்டு வரப்பட்டு எதிர்வூண்டி நிற்கும் பலவாகிய படைகளோடு சேலநாட்டு படைகள் மோதி அனைவரையும் பெரும்பகுதி கொன்றொழித்தது எஞ்சிய மன்னர்கள் எஞ்சிய வீரர்கள் துறவிகள் போல் வேடம் போட்டுக்கொண்டு அங்கே போர்க்களத்தை விட்டு ஓடினார்கள் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் பகைவர்களை கொன்றதோடு இல்லாமல் அவர்களுடைய நாட்டின் பகுதிகளையும் தன்னுடைய நாட்டோடு சேர்த்துக் கொள்ளுகிற அளவுக்கு மிக கடுமையான போர் நடந்தது என்று சொல்லுகிறார் அதாவது அவருடைய கருத்து என்ன வாய்வாழ் ஆண்மையின் வண்டமிழ் நிகழ்ந்த காய்வேல் தடக்கை கனகனும் விசையனும் ஐம்பத்திருவர் கடுந்தெயராளரோடு செங்குட்டு வந்தன் சினைவலைப்படுத்தினான் அதாவது அவருடைய குறிக்கோள் தமிழை இகழ்ந்து பேசிய கனக விசயனையும் ஐம்பத்து வீரர்களையும் செங்குட்டுவன் சிறைப்படுத்தி அவர்கள் தலையிலே கல் ஏற்றினான்